ஒரு சரி போனே துவேஷம் கூடாது ஒரு இடத்துல தான் செய்ய முடியும் மற்ற இடத்துல மரியாதை தான் காட்ட முடியும் பெயர் தப்பித்தவர் சொல்ல மாட்டார் தப்பித்தவரி கோபிகைகள் ராமான்னு சொல்ல மாட்டார் கோபிகைகளால சொல்ல முடியாது ஹனுமானாலும் தப்பித்தவரி கிருஷ்ணான்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்குதான் ஏகாந்த நிஷ்டைனு பேரு இஷ்ட நிஷ்டின்னு பேர் அந்த இஷ்ட நிஷ்டையை குலைக்கிறதுக்காக இந்த கதை சொல்லல அந்த இஷ்ட நிஷ்டை இருந்தா பகவான் சந்தோஷப்படுறான் அப்படிங்கறதுதான் முக்கியம் பரமவேதவந்தியா இருந்து பரமாத்வைத்தியா இருந்தா கண்ணபிரான் அவனை கண்டுதான் சந்தோஷப்பட்டு தன் பட்சத்துல இழுக்கிறான் என்று சொன்னோம் அதுபோல பாண்டுரங்கன் இப்பொழுது ஒரு வீர சைவனான சிவபக்தனை தன் பக்கத்துல இருக்கிறார் சேது ஜாத்தோ பூஷண கர்ம கிருதி பண்டரிபுரத்திலே நரஹரி சோனார் அப்படிங்கிற ஒரு பத்தர் பத்தர்னா பூஷணங்கள்லாம் பண்ற பண்றவா அவ அவளுடைய குலத்துக்கு ஜாதி இருந்தது அந்த காலத்துல ஜாதிக்கு ஏத்த ஒரு தர்மம் தொழில் இருந்தது பூஷணங்கள் என்ன பண்ணுவர் பொற்கொல்ல பொற்கொல்லர் சொல்லுவாள் பண்டரிநாதனுடைய கோவில் பக்கத்துல அவர் வீடு இன்னைக்கும் நாம கூட அந்தண்ட தான் இருக்கிறார் அப்பேற்பட்ட சிவபக்தனை தன் கோவிலுக்கு வாசல்ல வச்சிருந்துருக்கிறார் பண்டரிநாதன் அந்த காலத்துல தப்பித்தவரு கூட அந்த கோவிலுக்கு போக மாட்டாராம் அவர் பாண்டு விளையாட்டா கூட மாட்டாரா தெருக்கோடியில கார்த்தவீரி தெருக்கோடியில மல்லிகார்ஜுனேஸ்வருடைய சன்னிதானம் இருக்கு அந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவிலுக்கு தான் போவர் சிவபஜனை பாண்டுரங்கு ஹரி வாசுதேவ ஹரினா ஊரே விஷ்ணு கஷேத்திரம் எங்கு பார்த்தாலும் நாராயணா வாசுதேவா தான் காது புழக்கம் எப்படிதான் அவர் அந்த ஊர்ல சமாளிச்சு அந்த ஊர்ல இருந்து அவர் எந்த ஒரு விஷ்ணு சம்பந்தம் தன் மேல படாம இருந்து இருக்கிறார் வைஷ்ணவர்களிடத்துல பேசவே மாட்டார் இவர் பத்தி எல்லாருக்குமே தெரியும் அதனாலே மற்றவர்களை இவர் வம்புக்கு வரமாட்டார் இவர் காலமே சாயங்காலம் மல்லிகார்ஜுனேஸ்வர் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் தன்னுடைய கடையில இருப்பார் யாராவது ஏதாவது மூகுத்தி தோடு கைவலை சங்கிலி ஏதாவது செய்யணும்னு வந்தா அவளுக்கு செஞ்சு கொடுப்பார் அதற்கொண்டு தன்னுடைய காரியத்தை கவனிச்சிருக்கிறார் விபூதி ருத்ராட்சம் தான் எப்பொழுதும் மகாதேவா சம்போ சங்கரா அப்படின்னு தான் இறைஞ்சு சொல்லுவார் எதில் ஒரு கோஷ்டி பஜன கோஷ்டி வருது அவளா ராமகிருஷ்ண ஹரினா அதை முந்திடுவர் சொல்லுவா போலன்னா உடனே சம்போ மகாதேவா என்று சொல்லிட்டே போயிடுவார் இவ்வளவு திடச்சித்தமா இருக்கு எதுலையுமே திடச்சித்தமா இருந்தாதான் பகவானுக்கு பிடிக்கிறார் அது எந்த பக்தியா தான் இருக்கட்டும் வெளி வேஷத்துக்கு பகவான் ஏது சிவபக்தியோ விஷ்ணு பக்தியோ இல்ல பதி பக்தியோ ராஜபக்தியோ குரு பக்தியோ எதிலையும் திருட சித்தம் இருந்துட்டானால் அவளை கண்டு பகவானுக்கு பிரியம் ஏனால் அவள் எந்த பக்தி செய்றாளோ அதனாலேயே பகவான் அடைஞ்சுடலாம் பகவான் கிருஷ்ணாவதாரத்துல எஜ்ய பத்தினிகளிடத்துல அவ்வளவு பிரியம் பகவானுக்கு ஏற்பட்டது இப்படி ஒரு கிருஷ்ண பிரேமை இருந்தும் ஆனால் அவர்கள் தன் வீடு தாண்டி கிருஷ்ண தரிசனத்துக்கு வந்துடலேங்கிறதுனாலேயே பிரியம் வந்தது அதனாலேயே அவர்கள் ஊருக்கு பகவான் வந்தா அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும் அவர்கள் கொண்டு வந்த பிரசாதத்தை ஏத்துக்கணும்னே பகவான் வந்தானால் யாருக்குமே சொல்றேன் அவரவர்களுடைய தர்மத்தில நூறுக்கு நூறு மார்க் வரும்பொழுது பகவான் பிரசன்னாயிடுறான் சந்தோஷப்பட்டுறான் சத்தியமாக இருக்கட்டும் பரோபகாரமாக இருக்கட்டும் தானமாக இருக்கட்டும் ஜீவகாருண்யமா இருக்கட்டும் எதிலையும் அவன் தீரனா இருந்தால் பகவான் அவனுக்கு கிடைச்சான் அத்தகைய ஒரு தர்ம நிஷ்ட இவன் சிவபக்தியில தீரனா இருப்பதனாலேயே பண்டிரிநாதனுக்கு இவனை கண்டா புடிக்கும் பண்டிரிநாதன் இவனுக்கு புரியாது பாண்டுரங்கனுக்கு இவரைன்னை அழைச்சா தேவலையே இவ்வளவு ஒரு சிவபக்தன் அவனுடைய பாத தூளி நம்ம கோவில்ல படாம இருக்க என்று அவனை எப்படியாவது அழைச்சா தேவலையேன்னு பகவான் சங்கல்பிக்கிறானா ஒரு பெரிய சேட் அவருக்கு புத்திரபாகியம் இல்லை பாண்டூரங்கனை பிரார்த்தனை பண்ணி கொண்டார் பாண்டுரங்கா எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா உனக்கு இடுப்புக்கு ஒட்டியானம் பண்ணி போடுற எண் என்று பிரார்த்தனை பண்ணிக் கொண்டார் கொஞ்ச நாள்ல அவருடைய மனைவி கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றார் குழந்தைக்கு தானே இடுப்புல கிங்கணி போடுவா குழந்தைக்கு நான் போடல பாண்டூரங்கனுக்கு போடுற எண் யார் நல்ல தங்க வேலைப்பாடிலே ரொம்ப திறமைசாலி இந்த நரகரி சோனார் தான் அவருக்கு நிறைய ரத்தனங்கள்லாம் வச்சு தசாவதாரங்கள் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு இடுப்புல போடலாம்னு அவருக்கு ஒரு ஆசை வேலைபாடுல்லாம் இவர் தெரியுமா அதனால வந்தா நரகரிசோனார் எதிர்ப்பு என்ன விஷயம் ஒரு ஒட்டியான குழந்தைக்கா யாராவது அம்மாளுக்கா அளவு கொண்டு வந்திருக்கிறையா எந்த அம்மாளுக்கு பண்ணனும் எந்த குழந்தைக்கு பண்ணணும் பாண்டூரங்கனு சிவசிவா பாண்டூரக்கெடுக்கிறது சிவசிவா கை காத ஒரு காத முதல்ல செஞ்சு கொடுக்கணும் அந்த செய்ய முடியாது நீங்க சொன்ன ஆளுக்கு செய்யக்கூடாது என்ன அவருக்கு என்ன சண்டைக்கு வந்தாரா கெடுத்தாரா நீயா செய்ய போறேன் நான் தானே செய்ய போறேன் சுவாமி நான் அவர்கிட்ட பிரார்த்தனை சிவபக்தனையா சிவபக்தான் அப்பாடா இவ்வளவுதானே பேரொன்னும் இல்லையே நான் ஏதாவது சண்டை சச்சரவோ என்ன போது நினைச்சு நட்டேன் உங்களுடைய சிவபக்தியை நான் கெடுக்கல அளவு எடுத்துக்க மாட்டேன் கோ கோமாட்ட வேண்ட நானே கோ போய் அளவு எடுத்து வரேன் அந்த அளவுக்கு நீங்க பண்ணி கொடுத்தா போறோம் இவருக்கும் வேற வேலை கிடைக்கலை பெரிய வேலையாருக்கு ஏத்துண்டா தேவையேன்னு இவருக்கும் தோன்றது சரி வேணா செஞ்சு அதுல மத்தியாவதாரம் குருமாவதாரம் நடக்காது இதெல்லாம் நடக்காது எழுந்து போயாது நீங்க சொல்லூடாது நீங்கதான் ரொம்ப அழகான வேலைப்பாடு செய்யக்கூடியவர் என்ன தப்பு கிளி மாதிரி நீங்க பாண்டுவரங்க பாண்டுவரங்கனா பயிரிட மாட்டீர் அதனால கவலைப்படாதீர் அந்த சம்பந்தம் எனக்கு விஷ்ணு சம்பந்தமே கூட சம்பந்தம் உங்களுக்கு வந்துடாது ஏனால் யாரும் ஒரு பவனாட்டி ஒரு நகை பண்ணனுங்கிறாங்க அவளுக்கு கூலிய வாங்கிட்டு நாம் நகையை பண்ணி கொடுத்துட்டோம் அப்புறம் நகை பண்ணி கொடுத்தேன் அவளுக்கு எனக்கு சம்பந்தம் உண்டு சம்பந்தம் நகை பண்ணி கொடுக்கிற மட்டும் தான் நமக்கு சம்பந்தம் பாண்டூரங்கனுக்கு நகை பண்ணி கொடுத்ததோடு உங்க சம்பந்தம் தீந்துடும் அதனாலே நீர் கவலையே படாதீர் இந்த நியாயம் அவருக்கு புரிஞ்சது வாஸ்தவம் தான் கூலிக்கு பண்ணி கொடுக்கிறோம் இதனால நமக்கு ஒண்ணு வைகுண்டம் கிடைச்சு விடாது பாண்டூரங்கம் பிரத்யட்சமா இடமாட்டான் கூலிக்கு பண்ணி கொடுக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டுதகம் ஒரு மண்டலத்துக்குள்ளி கொடுத்துட்டேன்னா தேவையானுக்கு சாத்தனம்னு அவசியம் பண்ணி கொடுத்துடுறேன் என்று சொல்லி வேலைப்பாடு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நன்னா பண்ணி கொடுத்துட்டார் அவர் கொடுத்த அளவுக்கு அந்த சேட்டு பகவானுக்கு ஒரு பெரிய அபிஷேக ஆராதனங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து புது வஸ்திரங்கள்லாம் சாத்தி இங்கே போய் அந்த ஒட்டியானத்தை கொண்டு எடுப்புல சாத்தினா அளவு ஜாஸ்தியா போயிடுத்து துளதுடன் கீழே இந்த கீழே வீழ்ந்ததும் மறுபடியும் எடுத்துட்டு வந்தார் அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன செய்யறது நீ தானே அளவு எடுத்துன்னு வந்தீர் அளவு எடுத்து வந்தேன் சரி ரொம்ப அதிகமாயிட்டு துளதுடன் விடறதுன்னு ஆசைப்பட்டு தான் எடுத்து போனேன் சாத்த முடியல அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு சரி கொஞ்சம் கட் பண்ணி பூட்டி கொடுத்தார் மறுபடியும் எடுத்து ஆயிடுச்சு சாத்தவே முடியல சுவாமி மறுபடியும் என்ன பண்ற எப்படியாவது கட் பண்ணதை சேர்த்து ஒட்ட வச்சு கொஞ்சம் அதிகமா கட் பண்ணி அவர் துணி தைக்கிறவன் வந்து எடுத்தா துணி தைக்கிறவனுக்கு சரியா தைக்க முடியுமோ நகை பண்றவர்கள் அவாவா அளவு எடுத்து சரியாவும் அளவு எடுக்கிறது என் வேலை இல்லையே உங்க வேலை தானே நீங்க தானே அளவு எடுத்து செஞ்சாகணும் அளவெடுத்து செஞ்சாக ஜென்மாவில ஒத்து நுட்டில் வேலையை செஞ்சாயிடும் வேற எங்கயாவது போய் செஞ்சு வேற எங்கேயும் செய்ய முடியாது நீங்க செஞ்ச வேலையை வேற யாரையும் இனிமே செஞ்சு எனக்கு நீங்க செஞ்ச வேலையை நீங்கதான் செஞ்சு கொடுக்கணும் இவர் செக்க செக்கமா மாட்டினுட்டார் உடனே சொன்னார் நான் மூர்த்திய பார்க்க மாட்டேன் பார்க்க வேண்டாம் கையால தடவி அளவு எடுத்து கண்ண கட்டினுட்டார் கோவிலுக்குள்ளே சபதம் பண்ணிருக்கேனே வர வேண்டாம் அந்த கோவில் தூக்கிண்டும் போனார் சரினு ஒத்து கண்ணையும் கட்டின்றார் போய் இங்கே போய் பாண்ட எதிரில் உட்கார்ந்து அவர் தடவி பாரம் தடவி பார்க்கிறார் இவர் இப்படி கை வச்சார் கை வச்சா சந்திர கலை தெரிஞ்சது தெரியல தடவை பார்த்தா நாகபூஷன என்னுடைய பரமேஸ்வரனை இந்த வைஷ்ணவர்கள் நாராயணன் சொல்லி ஏமாத்தி விட்டார்கள் எனக்கு தெரியாதபடி போயிடுத்து பட்டு கண்ண திறந்தார் கண்ணை திறந்தா மகரகுண்டலம் திவ்ய கிரீட்டம் கௌசபத்தோட கூட கௌசபத்தோட கூட நாராயணார் என்னது நாம் தொட்டு பார்த்தேன் நாகபூஷணம் தெரிஞ்சதே கண்ணம் மூடி என்றார் கண்ண மூடி தடுவி பார்த்தா நாகபூஷணம் தெரிகிறது சந்திரகல தெரிகிறது ஸ்பர்சனே சிவரூபேண விஷ்ணு ரூபேண தரிசனே சமஸ்திதம் விட்டலம் ஞாத்வா பரம் தொட்டு பார்த்தால் சிவனார்க்கார் கண்ண திறந்து பார்த்தா விஷ்ணுவார்க்கார் தரிசனம் பண்ணினா விஷ்ணுவார்க்க உடனே கைகளை குவித்து கொண்டார் ஜலம் விட்டார் என்ன ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் இப்ப ஏற்பட்ட ஒரு கிருபாலு கோவிலுடைய பக்கத்தில் நாம் வாசல் இருந்தும் கூட ஆனால் அவமதிச்சு விட்டு உன்னை வேற வேலை இல்லை பாகவதாலியன் திட்டேண்டி கோவிலுக்கும் போகாமல் இருந்துவிட்டேனே நான் மறந்தும் இந்த கோவிலுக்குள்ள வந்ததில்லை ஆனால் பகவான் பாண்டுரங்கனுக்கு என்னிடத்தில் எவ்வளவு கிருப்பை கூப்பிட்டு அனுபவிச்சாவது எனக்கு திவ்ய தரிசனம் கொடுத்தே பிரபோ நீ சிவநாதாயிருஷ்ணுவா தாயிரு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு வேண்டியது விட்டல மூர்த்தி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டார் ஆம் இவர் சிவ ஹரி சாட்சாஜத்தில் பாகவதே சொல்றார் அகம் பிரம்மா சர்வச்ச ஜகதா காரணம் பரம் ஆத்துமேஸ்வர உபதிரஷ்டாஸ்வயம் திருகவிசேஷனாக நானே பிரம்மாவாயிருந்து சிருஷ்டிக்கிறேன் நானே விஷ்ணுவாயிருந்து ரட்சிக்கிறேன் நானே ருத்ரனாயிருந்து சம்ஹாரம் பண்ணுகிறேன் என்னுடையவே அபரமூர்த்தியா இருக்கக்கூடிய பிரம்மாவினிடத்திலேயோ ருத்ரனிடத்திலேயோ துவேஷ தோத்தன் காட்டுவானால் அவன் வேறு பிரகாரமாக என்னிடத்துலதான் காட்டுகிறான் என்று ஆகிறது தட்சா நீ யாரிடத்திலேயும் துவேஷம் காட்டக்கூடாது ஈஸ்வரால் இடத்துல அப்பா இருக்கட்டான் ஒரு நாயின் இடத்துல கூட துவேஷம் காட்டக்கூடாது ஒரு கழுதினத்துல கூட துவேஷம் காட்டக்கூடாது எல்லா பூதங்கள்லையும் பரமாத்மாவையே பார்க்கணுங்கிற அளவுக்கு பிரேமையை சொல்லும் பொழுது பூஜ்ஜிய திரிமூர்த்திகளுக்குள்ளே ஈஸ்வரர் மூர்த்திகளுக்குள்ளே பேதம் காண்பிச்சா எவ்வளவு அபராதியா ஆயிடுவான் அப்படிங்கிறத தெரிஞ்சின்றார் கைகளுக்கு வித்து கொண்டார் கிருபா கரி பண்டிநாதா தூ சமர்த்த अपराधे करी क्षमा तू जन महिमा करी भक्ताचा संभाळू, संभाू तू चू आम्ही बहुत अन्यायी क्षमा करी बीठा बाई ग्रजा सागर आनंता कृपा करी पंडरी नाथ நரஹரி ஜபே நிரந்தர பிறகு நரஹரி சோனார் பாண்டுரங்கனுடைய பக்தர்களே முக்கியமான பக்தர்களே அவரும் ஆயிட்டார் நாமதேவருடைய சமகாலத்துல இவர் இருந்தார் அதனாலே நாமதேவனும் முதலிய மகான்களோட கூட இருந்து இவரும் ஹரிபஜனம் பண்ணி கொண்டு பாண்டுரங்கனுடைய பக்தனா ஆயிட்டார் என்கின்றது பகவான் பரமசிவ பக்தனாக திடபக்தனாக இருந்தவன தன் வசப்படுத்தி தன்னோட தன்னுடைய பக்தனா அவனிடத்துல இருந்த துவேஷபாவத்தை நீக்கினார் அதுபோல பக்கா ராமபக்தராயிருக்கிறவர் சமர்த்த ராமதாசர் ராமனை தவிர கிருஷ்ணன் கோவில் வரமாட்டாரா அவர் அப்பர் விட ராமதாசரிட்டையும் பாண்டுரங்கன் சேஷ்ட பண்றா ராமதாசர் சிறந்த அவருடைய வைபவம் அதி அதி விசேஷமானது அவர் சரித்திரமே ஒரு நாள் சொல்லணும் அவ்வளவு வித்தாரமானது அவருடைய சரித்திரம் ஆனால் பாகவத மிகை பத்தி பாண்டுரங்கன் அவர் ஆட்கொண்ட வைபவத்தை மட்டிலும் தான் பக்த விஜயத்தில சொல்றார் ராமதாசருடைய பரம ஏகாந்தியாக தான் அவர் ராமபக்தர் சாற்றாது ஹனுமானுடைய அவதாரம் என்று அவரை சொல்றது பரம வைராகிய சம்பர் விவாகத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அவருடைய தாயார் உன்ன கல்யாண கோலத்துல பார்க்கணும்பா மாதாவனுடைய வார்த்தையை மீறாதே உன் கல்யாண கோணத்துல பார்க்கணும் அப்படின்னு தாயார் சொன்னால் நிர்பந்த வசேனும் எல்லா நிச்சயம் விவாகத்துக்கு உட்கார்ந்து கர்நாடகா ஒரு படம் லக்னாஷ்டகம் அச்சத போட்டி எடுத்தா பொண்ணு பார்த்துக்கலாம் அப்புறம் தான் எப்படி அமைஞ்சதுன்னு தெரியும் ஒரு துணிய புடிச்சிருக்கார் துணிய புடிச்சு விட்டு சுலக்கிரே சாவதானா அப்படி எங்கும் பொழுது அந்த புரோஹிதர் யார் பண்ணி வைக்கிறாரோ அவர் இடத்துல ராமதாஸ் கேட்டார் என்ன அர்த்தம் கல்யாணத்துல லக்கனம் தவறக்கூடாது சாவதானமாக அந்த நல்ல சுபமுகூர்த்த கல்யாணம் பண்ணணும்னு சாமான்ய அர்த்தம் தான் அதுக்கு அந்த குறும்பு சாஸ்திரிகள் என்ன சொல்லிவிட்டார் இதுவரையில நீ ஒத்த பிரம்மச்சாரியா அவன் இஷ்டப்படி அலைஞ்சன் கடந்து இனிமே நீ கிரகஸ்தாசிரமத்தில் பிரவேசிக்கிற கிரகஸ்தாசிரம என்ன தெரியுமோ கிரகஸ்தாசிரமதுக்கு அர்த்தம் சேர்த்து சொன்னா கிரகஸ்தாசிரம சொன்னாசிரமம் இனிலேடணும்னு அர்த்தம் இனி வரையிலும் சுகமா இருந்தாச்சு இனிவே சிரமப்படணும்னு அர்த்தம் அதனால சாவதானம் சாவதானம்னா ஜாக்கிரதை அப்படின்னு அர்த்தம்னு அவர் சொல்லு துணியை எடுத்து பார்த்தா ராமதாசரை காணல மறைஞ்சு அவர் அம்மா சொன்னாங்க நல்ல வேலை கழுத்துல தாலியை கட்டாத போனார்ட்டு மறைஞ்சாரு பொண்ணு இவர் எங்கேயோ ஒரு பெரிய வனாந்தரத்தை அடைஞ்சார் அங்கு ஒரு மலையினுடைய குகையிலே யோதசாட்சதி மகா மந்திரத்தை பதிமூணு கோட்டி ஜபித்தார் முதல்ல ஹனுமன் மந்திரத்தை ஜபித்தார் ஹனுமான் பிரத்யமாகி உபதேசம் பண்ணினார் ஆவருத்தி பண்ணி ராமபிரான் பிரத்யமாக பார்த்தார் ராமபிரான் சமர்த்த ராமதாஸ் சொன்னார் நீ லோகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணிருக்க அதனால ஏகாந்தத்தை விரும்பாத வெளி வந்து மலேச்ச பூயிஷ்டமாக ஜனங்கள் ஆயிட்டா ஹிந்து தர்மத்தை காப்பாத்தி ஆகணும் ஆகி புரஸ்தரணம் பண்ணிவிட்டு புறப்படுறேன் சங்கல்பிச்சனுட்டே என்று சொல்லிவிட்டு ராமர் அனுப்பிச்சு விட்டார் பதிமூணு கோட்டி இன்னூறு பதிமூணு கோட்டி பண்ணினார் ராமர் வரத்துக்குள்ளேயே மற்றொரு பதிமூணு கோட்டிக்கு சங்கல்பிச்சுட்டார் ராமர் பிரத்யமானார் நீ லோகோதாரணம் அவதாரம் பண்ணிருக்க ஏகாந்த வாசத்தை விரும்பாதே ஜனங்களுக்கு போய் பகவத் பக்தியை சொல்லு ஜனங்களுக்கு நாமத்தை உபதேசம் பண்ணு நான் கோடி சங்கல்பிச்சு விட்டேன் திரும்பி சொன்னார் என்ன இந்த லோகத்தில் நான் பழக முடியுமா ஜனங்களிடத்தில் ஏகாந்தமா இருந்து ராமத்தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அதுவே போறோம் எனக்கு சிஷியனே வேண்டாம் என்று ஏகாந்தமாக இருக்க விரும்புகிறார் அவர் பகவானோ இவரைக் கொண்டு லோகத்தை உதாரணம் சங்கல்பிக்கிறார் சொல்லவே லோகத்தை நினைச்சவர் லோகத்துல வரவோ சம்சாரிகள் இடத்துல பழகவோ அவருக்கு இஷ்டம் இல்லை தெரியவும் இல்லை அதனால அவர் என்ன பண்ணினார் ஒரு நதி தீரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் சில ஸ்லோகங்கள் அவருக்கு மனசுல தோன்றது இந்த ஸ்லோகங்களை எழுதி இந்த நதியில முதக்க விட்டோமானால் யார் யார் இது கிடைக்கிறதோ அவள் அந்த மார்க்கத்துல சென்று கஷேமத்தை அடையட்டும் என்று நினைத்தார் போலும் எருக்கை எலைதான் கிடைச்சது அந்த எருக்கை எலையில ஒரு புல்ல புடுங்கி அதனுடைய அடியாலேயே ஸ்லோகத்தை எழுதினார் இந்த ஸ்லோகத்துக்கு மனாச்சே ஸ்லோகா என்று பெயர் அல்லது மானச போதாமிருத்தம் அப்படி என்று பெயர் கிட்டத்தட்ட இருநூறு இருநூத்தி அம்பது ஸ்லோகங்கள் இருக்கு இதை எழுதி அந்த இயற்கை இலையை முதற்க விட்டு இருக்கிறார் இந்திராயணி நதியில சஜ்ஜன் பண்ணி யுத்தத்தினுடைய மத்தியிலேயே அப்துல்கானுக்கு டேக்கா கொடுத்து விட்டு தப்பி ஓடி குதிரையில காட்டுக்குள்ள பிரவேசிச்சு விட்டார் பிரவேசிச்சு விட்டு இப்படி வந்து நல்ல படப்பிடிக்கிற வெயில் போதுமான சேனையும் போதுமான வசதியோ சேனைக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கறதுக்கு நிதியோ எதுவுமே சிவாஜி நடத்துல கிடையாது ஒரே ஒரு தைரியம் ஹிந்து சாம்ராஜ்யத்தை எப்படியாவது ஸ்தாபிக்கணும் அப்படின்னு தான் தோன்றதே அந்த உனர்ச்சியோட வந்தவாறு சேர்ந்தால் ஒழிய இவர் ஒரு ராஜா இல்லை ஆனால் ஏராளமான சேனையோடு கொடுக்கக்கூடிய அப்துல் கானை எதிர்த்து எப்படிதான் நம்ம இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறோம் எப்படிதான் தர்மத்தை ஸ்தாபிக்க போறோம் என்று மனதில் தவிச்சின்றிருக்கிறார் தப்பி ஓடி வந்துட்டார் இப்போ யாரும் தெரியாம வரவர் தாக சாந்திக்காக இந்த நதியில இறங்கினார் தண்ணீர் குடிச்சுடே இருக்கும்பொழுது எருக்கையில முதற்கிறது ஒரு காலத்துல பாரதேசமே ஆலப்புகிறவராகிய இந்த சிவாஜிக்கு எழுத படிக்க தெரியாது மந்திரிக்கு தான் தெரியும் இந்த எருக்கலையை எடுத்து கொடுத்து என்ன பாத எழுதிருக்கு உடனே பாஜிங்கிற மந்திரி இதை பார்த்தார் நூத்தே கதா ராமன் தாசாபிமானி உபேிக்க மாட்டான் நிச்சயமா அபேட்சிப்பான் தன் பக்தர்களை இருந்ததும் சமயத்தில் ஆறுதல் மொழியா இருந்தது பொறுக்கிக் கொண்டு நதியிலேயே வரார்கள் இப்படி வந்தால் வெறும் எருக்கன் காடு அதனுடைய மத்தியில் ஏக கௌபீனத்தோட கால் மேல்பட்டு கொண்டு சமர்த்த ராமதாசர் எழுதி எழுதி அந்த இந்திராயன விடத பார்த்தார் தரிசனம் ஒரு குருவனுடைய பிரதம தரிசனம் போல சிஷியன் மனசுல வச்சுக்கக்கூடியது வேற ஒன்னும் கிடையாது சிவாஜி வந்து நமஸ்கரிச்சு விட்டு கை குவிச்ச கொண்டு உட்கார்ந்து கொண்டார் நிமிர்ந்து பார்த்தார் சிவாஜியே கம்பீர குருஷான அதை விட கம்பீரமா இருக்கிறார் சமர்த்த ராமதாஸ் யாரப்பா அப்படியெனச்சா சிவாஜி சொல் என்னப்பானே பதிவிரதைகளை ரட்சிக்கிறதுக்காகவும் கோக்களை ரட்சிக்கிறதுக்காகவும் தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காகவும் வாழ் பிடிச்சிருக்கா இனி உன்னுடைய அமோகமான வெற்றி அடை தாங்கள் யாரு என்னதான் ராமதாசன் சொல்லுவார் உங்களுடைய ஆசியினுடைய பலத்தை தான் என்னுடைய காரியம் நடக்கணும் என்ன சிஷியனாக நீங்க ஏத்துக்கணும் எப்பொழுதும் உன்னிடத்துல கூட நான் இருந்துட்டே இருப்பேன் எங்க நீ யுத்தத்துக்கு போறதா இருந்தாலும் என்னிடத்துல வந்து ஆசையை பெற்று கொண்டு யுத்தத்துக்கு போ அமோகமான வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி அவருக்கு அனுமதிச்சான் அன்று முதற்கொண்டு சிவாஜிய சிவாஜி அடிக்கடி சமர்த்த ராமதாசரை சந்திச்சு கொண்டே போற வழக்கம் சமர்த்தருடைய ஆசையை பெற்றுதான் எந்த காரியத்தையும் சாதிச்சாரு கடைசி வரையிலும் சமர்த்தருடைய ஆசையை பெற்றுதான் சிவாஜி சாதிச்சாருன்னு சரித்திரங்கள் நிகழப் போயின் இருக்கு அப்பேற்பட்ட மகாத்மாவான சமர்த்த ராமதாசர் ராமபக்தியில திடமான சித்தம் உடையவர் கிருஷ்ண பரமாத்மாவன் நினைக்கவே மாட்டாரா பாண்டூரங்கன் மகாராஷ்டிரத்துல அப்பேற்பட்ட கேத்திரம் பாண்டூரங்கன் கோவிலுக்கு அவர் மழை பெஞ்சா கூட நினைஞ்சான்னு கோவில் கொள்ள வர மாட்டார் கூட இப்படி ஓடுவதை தவிர கோவிலுக்குள்ள வரமாட்டார் அவளு திட சித்தமா இருக்கிறார் பாண்டுரங்கனுக்கு தோணித்து முன்ன ராமதாசர் வந்தா தேவலையே நம்ம கோவிலுக்கு அப்படின்னு பாண்டுரங்கனுக்கு தோணி தன்னுடைய ஆசிரமத்தில் சத்ஜன் சிவாஜி அடிக்கடி வர வழக்கம் குதிரையில வந்து சிவாஜி கழ இறங்குறார் கம்பீரமா வந்து நமஸ்கரிச்சார் கைகளை குவித்துக் கொண்டுனா கண்டரிபுரத்துல பாண்டூரங்கனுக்கு விசேஷமான அபிஷேகம் ஏற்பாடு பண்ணிருக்க ஏகாதசி அன்று தாங்கள் முன்னிலையில நடத்தும் எனக்கு ஆசை தாங்கள் வந்து நடத்தணும் ஆ பாண்டங்கன் நீ பண்ணலாம் பா எந்த கோவில் வேணாலும் நீ பண்ணலாம் வர்றதுக்கு இல்லை ஏன் சாமி என்னை பத்தி உனக்கு தெரியாதோ ராமர் கோவிலை தவிர எந்த கோவிலுக்கும் போக மாட்டேன் ராமனும் கிருஷ்ணனும் ஒன்னு தானே அந்த வேதான் தான் தெரியும் என்னுடைய இஷ்டதிஷ்டேங்கிறது வேறு இந்த தலை ராமனை தவிர வேறு யாருக்கும் சேவிக்காது ஒரு கோவிலுக்கு வந்து அப்புறம் மூர்த்தியை சேவிக்காத போனா அது ஹேலனமாகும் தேவஹேலனம் ஆகும்னாலேப்படுத்த நல்ல காரியல்ல ஏற்படுத்த எனக்கு மனோபாவத்துக்கு ஏற்காது எங்க போனா என் மனசு ஏற்காது அங்க போக கூடாது நீ பண்ற தர்மத்துல எனக்கு துவேஷமா துவேஷம் இல்ல எனக்கு ஒண்ணும் தர்மம் பண்ணணும் ஆசை இல்ல என் குருநாதன வந்து பார்ப்பார் என்று ஆசைப்பட்ட நான் ஏற்பாடு பண்ணினேன் சிவா இப்படி ஒரு அடம் பண்றியே எனக்கு ராமன் கிருஷ்ணன் சிவன் விஷ்ணு எல்லாம் குருநாதர் தானே நீங்க பார்க்கணும்னா அது ஏற்பாடு பண்ணினேன் இப்படி ஒரு குருபக்தியோட கேட்கறேப்பா நான் வேண்டாம்னு சொல்றதுக்கு இல்ல நான் வரேன் ஆனா அந்த டயத்துக்கு வருவேன் நீங்க எந்த டயத்துக்கு வர பன்னெண்டு மணிக்கு வரேன் பன்னெண்டு மணிக்கு நான் ரெடியா இருக்கேன் என்ன குதிரையில ஏறிண்டாம் போயிட்டு இவர் பன்னெண்டு மணிக்கு கோவில் வாசலுக்கு இறங்கினார் ஒரு வாழ வச்ச கட்டல ஒரு தோரணம் கட்டலை வாசலுட தருவானை விசாரிச்சார் சிவாஜி மகாராஜா வந்துட்டாரா அவர் அபிஷேகம் பூஜைதானே அப்படி ஒன்னும் கோவிலுக்கு சேதி வரலயே அப்படியா உள்ள வரும் தாட்சிணிய உள்ள போனார் ஒரு சுத்து சுத்தினார் சிவாஜி மகாராஜா அபிஷேகம் இல்லையோ இன்னைக்கு இல்ல பின்ன என்ன வந்து கூப்பிட்டானே அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணாம கூப்பிட மாட்டானே என்று நினைத்துக்கொண்டே உள்ள வந்துட்டார் உடனே அவருக்கே தோண்டிது கூப்பிட்டது சிவாஜி இல்ல சிவாஜி ரூபத்தில் இந்த மாயாவிதான் வந்திருக்கிறான் இந்த மாயாவி வந்திருக்கான் கூப்பிட்டாச்சு உள்ள வந்தாச்சு அப்படின பிறகு அப்புறம் தெய்வத்தை சேவிக்காத போக கூடாது எந்த கோவிலுக்குள்ளேயும் வந்தாச்சுன்னா அப்புறம் சேவிக்காத போனால் அவன் திருடன் போக கூடாது மரியாதை காட்டணும் சொல்லியிருக்க இல்லையா ஆனால் உள்ள போய் பார்த்தான் இவருக்கு ஒரு நியமம் ராவண தவிர தலை குனியறது இல்லையா அப்படி ஒரு நியமம் அங்கே இங்க வந்து பார்த்தார் இங்க பாண்டூரங்கன் மட்டும் இன்னார்ன்னு அவனை சொல்லவே முடியாது சங்கு சக்கரன் வச்சிருந்தா பத்மநாபன் டபருந்தா சொல்லிவிடலாம் வில்லு கையமா இருந்தா ராமன் சொல்லிடு வெண்ணையோ புல்லாங்குள்ளோ வச்சிருந்தா கிருஷ்ணன் சொல்லிடுலாம் அவரு என்ன என்ன வச்சார் ஒரு சமம்ல இடுப்புல கைய வச்சுட்டா இடுப்புல கைய வச்சிருட்டா இவர சிவன் சொல்றதா விஷ்ணுன்னு சொல்றதா இவர வந்து ராமன் சொல்றதா கிருஷ்ணன் சொல்றதா இல்ல புத்தமூர்த்தின்னு கூட சொல்றதா ஜெயின மூர்த்தி எல்லாரும் இன்னைக்கு பண்டறிநாதனை அவவா இஷ்ட தெய்வம் கொண்டார் மகாராஷ்டிரத்துல ஜெயினாள் அதிகம் ஜெயினர்கள்லாம் தன்னுடைய ரிஷவயோகிதான் அப்படின்னு ஜெயினர்கள்லாம் இன்னைக்கும் பதவா பண்டறிநாதனுக்கு பூஜை பண்றார் பௌத்தர்கள்லாம் புத்தமூர்த்தி தான் சொல்றார் சைவர்கள்லாம் சிவன்தான் அப்படி என்கிறார் வைஷ்ணவா எல்லாம் விஷ்ணுதான் ராமபக்தர் ராமங்கிறார் கிருஷ்ணபக்தன் கிருஷ்ணன் அப்ப என்ன சர்வதைவாகவும் இருக்கிறார் தெய்வங்களுக்கு உள்ள பிரத்யேகமான எந்த அடையாளமும் அவரத்துல இல்ல விடுப்புலகை திபுஜமா இருக்கிறார் எந்த தெய்வம் அவனாலும் யாரும் உபாசிக்க முடியும் அப்படின்றத பண்ணார் இவர போய் எல்லாரும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் நிக்கிற ஜோரை பார்த்தா ராமநாட்டன் தான் இருக்கு ஆனால் ராமனா இருந்தா கையில கோதண்டம் எங்கே சீராமா மனமோகன மேகசியமா மனமோகன மேகசியமா ராமா நீ ஏன் இந்த கஷேத்திரத்துக்கு வந்த ஏன் அயோத்திய விட்டு வாசவிலே பண்டரி பண்டரி கேத்திரத்துக்கு எதுக்கா வந்த எதுக்கா சீதாபாயை விட்டு நீ ஏகதார வர்தனாச்சி யார் பக்கத்துல நிற்கிறது இந்த ருக்குமா பாயோடு ஏன் நிற்கிற உன்னுடைய வானர தோழர்களை ஏன் விட்டு இந்த கோபால பையன்களோட ஏன் நிற்கிற நீ சரயூ கங்கா தீரத்தை ஏன் விட்டு கரையில ஏன் நிற்கிற இப்படி கேட்டே வர்றார் கடைசி வரியில சொல்றார் ராமதாசா ஜெய்சா பாவ ராமதாசருக்கு எது மாதிரி பாவம் இருந்ததோ அது மாதிரி தரிசனம் பண்டரிநாதன் கொடுத்தான் என்று கடைசியில முடிக்கிறார் இந்த பாடல இப்படி உன் எதில்ல வானரத் தோழர்கள் எங்கே அப்படின்னதும் எதிரில் வானரத் தோழர்கள் வந்துட்டார்கள் கோபாலர்களும் அரைஞ்சிட்டார்கள் இப்படி இவர் பாவத்துக்கு தக்கபடிய கேள்விகள் கேட்க அவர்கள் கேள்வியை தக்கபடி பகவான் மாறின் தரிசனம் கொடுத்தார் துளசிதாசருக்கு எப்படி ராமனாக தரிசனம் கொடுத்தானோ அதுபோல பாண்டுரங்கன் இவருக்கு ராமனாக தரிசனம் பண்ணி கொடுத்தார் அத்தகைய ஏகாந்த பக்தராக கூடிய சமர்த்த ராமதாசர் அக பாண்டுரங்க பக்தாலே அவர் ஒத்தராயிற்று இப்படி எந்தெந்த பக்தர்கள் எந்தெந்த வழியில போய் ஏகாந்தமா இருக்கிறார்களோ அந்த ஏகாந்த பக்தர்களைத்தானே பகவான் கண்டு சந்தோஷப்படுறான் அத்தகைய ஒரு சந்தோஷமா அவனுக்கு ஏகாந்த பக்தர்கள் இடத்துல இப்படி பல பக்தர்களுடைய வைபவங்களை சொல்லிக் கொண்டே போறது கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேலான சரித்திரங்களாக்கும் பக்த விஜயத்துல இருக்கு அல்ல சில சரித்திரங்களைத்தான் இப்ப சொல்லிக் கொண்டு வரேன் மீராபாய் ஜனாபாய் சகூபாய் என்கின்ற ஸ்திரீ பக்தைகளும் உண்டு இவர்கள் எல்லாரும் கோபிகைகளோ அப்படின்னு சொல்லும்படி அப்பேற்பட்ட பிரேமபாவத்தோட கூடியபாய் அப்படிங்கிற ஒரு பக்தை பண்டரிபுரத்தினுடைய சமீபத்தில் எங்கேயோ ஒரு கிராமத்திலே ஒரு குழந்தை அவள் அஞ்சாறு வயசுதான் அந்த குழந்தைக்கு இருக்கும் சாபாவிகமான பக்தியோட கூட இருக்கிறாள் துளசி எப்படி பரிமளத்துடன் அங்குரிக்கமோ அங்குரிக்கும் பொழுதே பாக்கி எல்லாம் புஷ்பிக்கும் பொழுதானே சுகந்தம் பரிமளம் மல்லிக் கொடியில பரிமளம் இருக்காது பூக்கும்பொழுதான் பரிமளம் இருக்கும் துளசிக்கு இலை விடும்பொழுதே ரெண்டு தளம் விடும்பொழுதே பரிமளம் இருக்கும் அதுபோல சில பேருக்கு குழந்தையா இருக்கும் பொழுதே பக்தி பரிமளம் வீசறது சில பேருக்கு இருபது வயசு முப்பது வயசு அறுபது வயசுக்கு மேலதான் பக்தி வர்றது சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே அந்த சக்குபாய்க்கு பகவான் இடத்துல பக்தி உண்டாள் அதனாலே அவள் தன்னுடைய தோழிகளோட கூட ஸ்ரீவில்லிப்புத்துள்ள இருந்த ஆண்டாள போல கிருஷ்ண விஷயமான விளையாட்டியை தான் விளையாடிக் கொண்டிருப்பான் அதே விளையாட்டு தான் விளையாடுவள் கண்ணன் வராள் கண்ணன் போறான் இவரு பிருந்தாவன அமைப்பமா ஒரு மண்ணை அப்படியே குமிச்சு இதான் கோவர்தனம் இப்படி எல்லாம் விளையாடி கொண்டு இருப்பள் பஜனையும் பணிகொண்டு குடிச்சென்றிருப்பள் ஒரு நாள் இப்படி அவள் விளையாடிக் கொண்டே இருக்கும்பொழுது ஒரு வயோதிகர் அந்த வீதி வழியாக வரா அந்த வயோதிகர் பரமபாகவதவர் கண்கனால கண்ணீர் பெருக்கிக் கொண்டு கையில தம்பூராவ வைத்துக் கொண்டு தாளம் போட்டு கொண்டு நர்த்தனமாடிக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹேநாத் என்று குதித்து கொண்டு வரார் சிலர் அவருக்கு அக்ஷத போடுறார் எடுத்துக்கொண்டே வர இந்த குழந்தைகள்லாம் அழகா மணல் வீடு கட்டி விளையாடி அந்த கழவர் அதை பார்க்காதபடி ஆனந்த பாஷ்டன் குதிச்சுன்னு வரவர் கால் பட்டு அந்த சிறு வீடு செதறி செதறது உடனே சக்குபாய்க்கு ஏழு வயசுதான் இருக்கும் குழந்தை போங்க தாத்தா நான் அழகா வீடு கட்டினேன் இதெல்லாத்தையும் இடிச்சு விட்டேலே என்று அந்த குழந்தை அழறார் உடனே அவர் சொல்றார் அழாதம்மா எனக்கு தெரியல நான் சங்கீர்த்தனம் பண்ணிட்டே வந்தேன் நான் கண்ணை திறந்து பார்க்கல கால்பட்டு இடிஞ்சு விடுத்த குழந்தை நீ வேற கட்டிக்கோ வேற கட்டிக்கோன்தான் அந்த குழந்தை இவர் கையில் உள்ள தம்புராவை பார்த்து விடுத்து பார்ப்பது ஏன் இடிச்சு இந்த தம்புராவை எனக்கு கொடும் இந்த தம்பூராவ எனக்கு கொடுங்க அம்மா இவன் தம்புரா கொடுக்க கூடாதுமா வெகு நாட்களா நான் சங்கீர்த்தனம் பண்ணிருக்கேன் உனக்கு போடவுன்னு தெரியாது இல்லே எனக்கு பஜனை பண்ணணும்னு ஆசை உங்களால் தான் எனக்கும் பஜனை பண்ணணும்னு ஆசை எனக்கு தம்புரா எங்க கிடைக்கும் நீங்க எனக்கு கொடுத்துட்டு போங்களே நான் கொடுத்துட்டு நான் என்னமா பண்ணுவேன் எனக்கு கீர்த்தனம் பண்ணனுமே தம்புரா இல்லாம எனக்கு கீர்த்த நீ எங்கேயாவது வாங்கிங்களே நீங்க பண்டரிபுரம் போவேலா அங்க வாங்கிங்களே இவ்வளவு பெரிய தம்புரா ஒன்னால தூக்க முடியாது போ தாத்தா தாத்தா தம்புரா கொடுத்தா தா எனக்கு தம்புரா கொடுத்தா தா அழாதம்மா இது இல்லாம எனக்கு பஜனை பண்ண முடியாதும்மா என்று கழவர் போக இந்த குழந்தை அழுதுண்டே வர்றது கடைசியில ஒரு கிரஹாரங்கள் தெருவில் தாண்டி ஒரு சின்ன குடில் வந்தது அதுல வந்து ஆயாசமா உட்கார்ந்து கொண்டார் அந்த கழவர் இந்த குழந்தை என்ன பண்ணி எனக்கு தம்புராவக் கொடு எனக்கு சிப்பிளா கொடு இந்த தம்புராவ கொடு சிப்பிளாவை கொடுன்னு உடனே அந்த கிழவர் என்ன பண்ணார் குழந்தை வாமா இந்த குழந்தையை வாரி கட்டின்றார் மடியில உட்கார வைத்துக் கொண்டார் குழந்தையினுடைய சிறு அபயகஸ்தத்தை வச்சார் காதலு விட்டலா அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் பட்டன் ஒரு திரும்பி பார்த்தா கழவர காணல நீலமேக சியாமலனாக பீதாம்பரதாரியாக பாண்டுரங்கனே உட்காந்துருந்தான் உடனே அந்த கடந்த எடுத்து தம்புராவையும் கொடுத்தான் தாளத்தையும் கொடுத்தான் பரம பிரேமையை அந்த குழந்தைக்கு கொடுத்து விட்டு பகவான் மறைஞ்சு போயிட்டு பாண்டுரங்கனே அந்த குழந்தைக்கு குரு பாண்டுரங்கனே அந்த குழந்தைக்கு காதலன் சகுபாய அல்லும் பகலும் அந்த கிருஷ்ண பிரேமையிலேயே மூழ்கி பாண்டுரங்கன் அவளுக்கு ஒன்னே ஒன்னு தெரியும் பண்டதை புறம் பாண்டு இருக்கிறான் என்று நினைத்துக்கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டே எப்ப பார்த்தாலும் அதே பிரேமபாவங்களை அடக்க முடியாது ஆகினாலே மேனி சிலருக்கும் கண்ணீர் விடும் பக்தி மட்டும் வருமாளுக்கு வராதா ஸ்திரீகளை செய்யக்கூடாதுன்னு கண்டிக்க முடியுமா இல்ல தானே செஞ்சிருக்கிறதா தர்மமா இருந்தா இது புருஷ தர்மம் இது ஸ்ரீ தர்மம் இது சன்னியாசி தர்மம் இது கிரகஸ்தர் பக்தியோ இவாளுக்கு வரலாம் இவாளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது பிரகலாதன் சொல்றோம் கதி துருததி வைகுண்ட சிந்தா சபல சேதனஹான் பிரகலாதன் அழுறான் பாடுறான்னு சிரிக்கிறான் அப்படின்னு சொன்னோம் அதுக்கே என்ன நினைச்சிருந்தாலும் கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா நவேத ஜெகதீ திரிசம் என்று ஏதோ கிரகம் குடிச்சிருக்கு அப்படின்னு அப்பொழுதுக்கு பிரகலாதன் விஷயத்திலே சொன்னார் சகுபாய் விஷயத்துல அப்படி சொல்றாரு ஏதோ கிரகம் குடிச்சிருக்கு அதனால எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறது ராமா ராமான்னு கத்துறது பாண்டுரங்கான் திடீர்னு குதிக்கிறது இந்த பொண்ணுக்கு எங்க கல்யாண ஆக போறது என்றெல்லாம் ஜனங்கள் கேலி பண்றார்கள் அவருடைய தகப்பனார் இந்த குழந்தையுடைய பக்தியை உணர்ந்து தகுந்த பக்தனாக பார்த்து இந்த குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்திருக்கிறார் விவாகோச்சித்தமான வயசாச்சு பக்கத்து உள்ள ஒரு பெரிய தனிக்கர் ஊத்தர் கிருஷ்ணசர்மான பெயர் அவர் எங்கேயோ வெயில்ல போயிட்டு குதிரை மேல வந்து கொண்டிருந்தார் தாகசாந்திக்கா இந்த வீட்டில இறங்கினார் தென்னையில வந்து கொண்டதும் தாகத்துக்கு தீர்த்தம் கிடைக்குமா அப்படின்னதும் இந்த கண்ணிக்கு ஒரு டம்ளர்ல தீர்த்தம் கொண்டு கொடுக்க இந்த கண்ணிக்கு என்னுடைய அழக பார்த்து விட்டு உடனே தகப்பனார கூப்பிட்டு இந்த உங்க பொண்ணா இது ஆமா இந்த பொண்ணை எனக்கு குடும்பம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் யோஜனை பண்ணினார் எங்கள் பெரிய தனிகால் ஆச்சே எனக்கு அவ்வளவு சீர் வசதிகள் பண்ண எனக்கு சக்தி கிடையாதே அதை பத்தி கவலைப்படாதீர்கள் எனக்கு தனம் வேண்டாம் குணம் வேணும் அதனால என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நாமும் அதுக்குத்தானே கவலைப்பட்டு இருக்கோம் ஏழை குடும்பத்திலே நல்ல இடமா கிடைக்கணுமே ஆசைப்பட்டு செய்கிறவன் என்று நினைத்து தன் பண்ணி குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்த கிருஷ்ணனையே பதி நினைச்சிருந்த அவளுக்கு லௌகிக்கமா ஒரு பதி ஏற்பட்டு குடும்பத்துக்கு வந்துட்டாள் வந்துட்டால் அவள் மனசுல ஏற்கனவே உட்கார்ந்த கிருஷ்ணனை விளக்க முடியுமோ அவளுக்கு எதுக்கு எடுத்தாலும் வாயில கிருஷ்ணாந்தான் வரும் அந்த நேர்விரோதம் இந்த குழந்தை பகவானுக்கு தீபத்தை ஏற்றினால் காலையை தட்டி என்ன தீபம் அங்கே வந்து மாமியார் வந்து அணைச்சுடுவோம் பகவானுக்கு தீபம் ஏத்தக்கூடாதான் வீட்டுக்கு கட்டு கட்டாதான் ஒரு கோலம் போட்டா எறும்பு பிடிக்கிட்டு இருக்கும் எண்ணத்துக்கு இந்த கோலம் போடுறேன் என்று கோலத்தை மேலக்கட்டை அழிச்சு விடுவேன் யாராவது பாகுவதால் உஞ்சவர்த்திக்கு வந்தால் போட்டு பழக்கம் இந்த குழந்தைக்கு அதை எடுத்துன்னு போனாம்னா இருக்கிற அரசியல் கொண்டு கொண்டு வாசல பிச்சைக்காரனுக்கு போடாத கிருஷ்ணான் இந்த கிருஷ்ணான் இப்படி போக வர குற்றதும் தப்பித்தவர் கூடமே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நரக வேதனையில சிக்கியிருக்கு இவள் தன்னுடைய அனுபூதிகளையோ பகவான் ஆட்கொண்டதே எல்லாம் சொல்லிக்க முடியாது அதுக்காக இவளை மாற்றவும் முடியாது அதனால கண்ணீர் விட்டு கொண்டும் அழுது கொண்டே ஒவ்வொரு நாளும் போறா அனுகூல பர்த்தா இல்லை மகாமூர்க்கன் தன்னுடைய தன்னுடைய தாயார் இவளை பத்தி என்னென்ன கோல் சொல்றோ அதெல்லாம் சத்தியம் நினைச்சு கொண்டு இவளை போட்டு செம்மையாட்டு அலங்காரங்கள் பண்ணிக்கணும் விதவிதமா சாப்பிடணும் நாகரிகமா இருக்கணும் அந்த ஆசையெல்லாம் ஒண்ணுமே இவளுக்கு இல்ல இவள் படுற ஆசை ஒன்னே ஒண்ணுதான் பண்டரிபுரம் போகணும் பண்டரிபுரம் போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை பாண்டுரங்கனை பார்க்கணுங்கிற ஒரே ஆசை அதை புரிஞ்சுக்கிறவாள் இல்லை அந்த குடும்பத்துல இப்படி நாட்கள் ஓடின் இருக்கு அவளுக்கு வாழ்க்கையில எந்த சுகமும் இல்லை பகவத் பக்திக்கு அனுகூலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரகஸ்தனா இருந்தாலும் கிருஹிணியா இருந்தாலும் அது மாதிரி வாழ்க்கை அமையிறது என்னவோ பகவத் சங்கல்பந்தான் ரெண்டு பேருக்கும் அப்படி பகவத் பக்தி இருந்துட்டா அது பகவானுடைய பெரிய கிருபையே அப்படி சொல்லணும் இப்படி மிகவும் துக்கப்பட்டு கொண்டே வாழ்க்கை ஓடின் இருக்கு ஆனால் அவள் பக்கத்துல பெரிய தாமரக் குளம் அதுல போய் தான் தீர்த்தம் எடுத்து வரணும் அது போய் ஜலம் எடுத்துனதுக்காக குடத்தை எடுத்து நின்று தண்ணீர் வந்தா வந்தார் ஆஷாட ஏகாவசி ரெண்டு நாள் பண்டிரபுரத்துக்கு பாதச்சாரியாக யாத்திரிகால் போறார் அந்த யாத்திரிகாலாம் ஜெய் ஜெய் விட்டல ஜெய் ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய் ஹரி விட்டல என்று பஜனை பேண்டு போறதையே பார்த்தாள் இப்படியே பார்த்துக்கிறவள் குடத்தை கீழே வச்சுட்டு தானா தாளம் போட்டு நின்றுண்டே இருந்தாள் தன்னை மறந்து போயிட்டா எப்படி ராசபஞ்சாத்ய சொல்றாளோ அது போல இவளும் ஒரு கோபியா இருக்கிறார் அவள் பின்னாடியே பண்டரிபுரம் கலந்தி போயிட்டார் பகதூரமா அவர்கள் பின்னாடியே பண்டரிபுரம் போனதும் குளத்துக்கு போனவன் வரலயே வரலையே என நினைச்சு கிருஷ்ணசர்மா காட்டுந்தான் தேடினு வந்தா குடம் வச்சபடியே இருக்கு சில பேர்கள் அக்கம்பகத்தில் இருக்கிறவள் பஜன கோஷ்டியோட போயின்று கிராள் நாள் உடனே ரொம்ப வெறிமுண்டனா கோபத்தோட அங்கேன்னு வந்து பாகவத மத்தியிலேயே அவளை பிடிச்சி எடுத்து செம்மையா அடிச்சான் தொகட்டினான் பாகவத அடிக்காதப்பா அடிக்காதப்பா நீ அழைச்சண்டு போ ஏதோ எங்க பின்னாடி வந்தா அவளை இப்படி அடிக்காதே என்று அவர்கள் சொன்னார்கள் இவளை தர தர தரனு வீழ்த்தண்டு தன் மாமியார் இடத்துல இந்த விஷயத்தை சொன்னார் சொன்னதான் அவளை கட்டி போடுறா உள்ளேன்னு தூணோட தோணா இறுக்கி கட்டி விட்டாள் கட்டி விட்டு செம்மையா அடிச்சால் மாமியும் சில நாட்கள் ஆகியும் கூட கதவை தரக்கலையா கட்டினபடியே இருக்கிறார் ரூம பூட்டார் ஆனால் இவள் கண்ணீர் விட்டு கொண்டே அழுது கொண்டே இருக்கிறார் தவிச்சு கொண்டே அழுது கொண்டே இருக்கிறார் இவளுக்கு தோழியா அடுத்த பொம்ம நாட்டியை உண்டு அடுத்து விட்டு பொன் என்ன பண்ணால் சகூபாய் இருட்டார்க்கு மாமியார் இப்ப கதவை திறக்க மாட்டா உனக்கு பதிலாக இந்த கட்ட அழுத்து விட்டு நானுக்கிறேன் என்ன கட்டிவிட்டு நீ போயிடு உனக்கு திறந்து விட்டுறேன் கொல்ல பக்கமா பண்டறிபுராணி போயிடு பண்றோம் என்று தோது சொல்றானா அந்த தோழி இவளுக்கு அங்கதான் ஒரே பிராணம் இருக்கிறதுனால என்னவனால நடக்கட்டம் போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தால் உடனே அந்த பக்கத்துல விட்டு தோழி என்ன பண்ணினால் இவளை அவுத்தாள் என்ன கட்டிட்டு போனாள் என்ன கட்டிட்டு போனதும் இவளை வரைஞ்சு அவ கட்டினா கட்டிட்டு கொல்லப்புறமா எடுத்தாலும் ஓட்டம் கதை சொல்லிவிட்டேன் ஆனால் ஏகாகினியாக ஒரு பொம்மநாட்டி அர்த்தராத்திரிக்கு மேலே காட்டு பாதையில ஓடினால் பண்டறிபுரத்தை நோக்கினா அவள் ஹதயத்துல என்ன தாபம் இருந்திருக்கணும் எவ்வளவு தாபம் இருந்தா ஓடி பயிர் பண்ணுற பண்டிகைபுரத்தை எப்படியோ பண்டறி கேத்திரத்துக்கு வந்துட்டான் இங்க கட்டுப்பட்டுன்றதுன்னு அடுத்த பொம்மநாட்டி இல்ல பொழுது விடுந்ததும் மாமியார்க்கு இறக்கமே புருஷனுக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சு செத்து தொலைக்க போறதே என்று நினைத்து கதவு இப்படி திறந்து பார்த்தா சக்குபாய் நிற்கிறார் உண்மையில மாயா சகுபாய பண்டரிநாதன் தான் அந்த ரூபத்தில் இருக்கிறா சக்குபாய் இருக்கிறா அப்படின்னதும் அவனுக்கே இறக்கம் வந்தது அவுத்த விட்டா அம்மா வருத்தப்படாதே ஏதோ எங்க அம்மா சொன்னாலேன்னு அடிச்சு விட்டேன் எனக்கு மனசாகல நீ வா குளிச்சு விட்டு சாப்பிடு நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற நான் தப்பி தவிர கூட இனிமே பண்டரின்னு சொல்ல மாட்டேன் கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டேன் மாமியாருக்கு இஷ்டமான நடந்துக்க இஷ்டமான நடந்துக்கிறேன் உங்களுக்கு இஷ்டமான நடந்துக்கிறேன் எல்லாம் வேண்டி இதெல்லாம் பண்ணிதானே போடுறேன் வேண்டி இதெல்லாம் பண்ணி போடுற சரி நீ வந்து தப்பி தவறி இனிமே பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைக்க கூடாது பஜனை பண்ணக்கூடாது சாதுக்களை பார்க்க கூடாது நீ கோவிலுக்கு போகக்கூடாது நான் என்னத்துக்கு கோவிலுக்கு போறேன் பிரத்யட்ச தெய்வம் இங்க இருக்கும் போது நான் என்னத்துக்கு கோவிலுக்கு போறேன் அடிச்ச அடியில புத்தி வந்துடுத்தோம்னு நினைச்சேண்டாம கிருஷ்ண சர்மா அங்கேன்னு வந்தா உடனே பத்து பாத்திரங்கள்லாம் மங்கு மங்கு நன்னா தேய்க்கிறா அழகா எடுத்து வெள்ளி பாத்திரம் மாதிரி எடுத்து வச்சு அருமையா சமையல் பண்றா மிந்தியெல்லாம் அப்படி பண்ண மாட்டா கொஞ்சம் கொதி வந்து வந்தாலே கிருஷ்ணன் நர்த்தனம் கோபாலா கோபாலான் இவளவு நர்த்தன மாடுறாச்சும் இறக்க மாட்டா இவ பதம் பாத்து இறக்குறா அமிர்த போஜனம் பண்ணி வைக்கிறா தாம்பூலம் கொடுக்கறா உபசாரம் பண்றா மாமிட்டுக்கு வந்து அடிக்கடி மாமி விசாரிச்சுக்கிறா நான் இப்படி செய்யட்டோமா அதை செய்யட்டோமா இதை செய்யட்டோமா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அடிக்கடி எப்படி இருக்குங்கிறா மாமியார் அருமையா இருக்காடி சக்குபாய் அருமையா இருக்கா அடி உதவா பிள்ளை அண்ணன் ஒரு மா அங்க ஓடி போயிட்ட சகூபா சத்சங்கத்துல வந்துவிட்டால் சாதுக்கள் எல்லாம் பார்த்தார்கள் பதனையில கலந்து கொண்டால் உள்ள போய் பாண்டுரங்கனை பார்க்கிறார் பாண்டுரங்கனை ஆசை தீர கற்றின்றார் பாண்டூரங்கனை சரணாதி பண்றாரு ஹா கிருஷ்ணருக்கு राधित, गोपी, गो, गो, गो, वल्लभ, गो, माधवा, मान, यमुना, ாி பிரோபீவோவி பாம மாதவா பண்ட பாலீமானோ யசோதானா கிருஷ்ணா ஹே ணீ காண்டே ரம ேபீவ ஹே பாமா ரமணா பாஞ்சாலிமான சம்ரட்சகா என்ன காப்பாத்து நான் தப்பி ஓடி வந்துட்டேன் உன்னுடைய சரணத்துக்கு என்னால உலகத்துல இருக்கவும் முடியல உலக ஜனங்களுக்கு சரியா பழகவும் தெரியல ஒன்னும் அவளால எனக்கு சுகம் இருக்கணும் இல்ல என்னால அவளுக்கு சுகம் இருக்கணும் லௌகிக்கம் வைதிகம் கர்ம நஜா ததாக அவள் மேல நான் குறைய சொல்ல மாட்டேன் அவர்களுக்கு சரியா எனக்கு நடக்க தெரியல ததா இருந்தாலும் என்னையே இப்படி குடும்பத்தில் கட்டியிருக்க என்ன என பாலியத்திலேயே நீ ஆட்கொள்ளையா ஆட்கொண்ட பிறகு இது ஒரு விளையாட்டா உனக்கு ததாபியின் குடும்பம் சீதாமி பகு பீடிதாக கோராத் வேற எது ஆசைப்படல லோக சௌக்கியங்கள் எனக்கு வேணும்னு ஆசைப்படல உன்னுடைய திருவடியில் எனக்கு இடம் கொடுத்துடும் உன்னுடைய சரணத்துல என்னை சேர்த்துனடு என்று பண்டிரிநாதனுடைய சரணத்தை கட்டிந்தாள் அப்படியே அடங்கிட்டாள் அப்படியே விழுந்திருக்காங்க நினைச்சிருக்கா தொட்டு பார்த்தா உடம்பு ஜில்ட்டு வெடித்து உயிர் போய்த்து பண்டிநாதன் திருடியில சரணாகதி பண்ணா உடனே அவளுக்கு வைகுண்டம் கிடைச்சி கொடுத்தான் எங்க யாரு அந்த பொண்ணும் கிட்ட பார்த்தா சகூபாய் பாகவதா ஹோன்னு அழுதாயோ இந்த குழந்தை நம்மளோட கூட வந்துதே புருஷன் அப்படி அடிச்சு அழைச்சுண்டு போனானே திரும்பி எப்படி வந்தாள் இந்த குழந்தை எப்படி பாண்டூரங்கனுக்கு தன் அர்ப்பணம் பண்ணி நட்டாள் என்று நினைத்து இனிமே வெகு தூரம் அந்த கிராமம் இருக்கிறதுனால அவள் பந்துக்கள் அழைச்சு சமஸ்காரம் பண்ண முடியாது அதுவரையில் நாரி போயிடும் அழுகி போயிடும் நாம் தான் சொந்த கிராமத்து ஜனங்களா அர்ப்பதனாலே நாம் தான் பொறுப்பாளி என்று நினைத்து சந்திரபகானி கரையிலேயே சகுபாய்க்கு அடக்கம் பண்ணிவிட்டு இவர்கள் சகுபாயினுடைய பிரயணிகையும் பக்தியையுமே பேசின்றிருந்து விட்டு பண்டிரிநாதன தரிசனம் பண்ணிவிட்டு பரம வியாக்குலத்தோட இப்படி ஒரு பக்தர் ஆனா அவளுக்கு அதுதான் சீத்தம் புருஷன திருத்தனும் மறுபடியும் குடும்பத்தில் இருக்கணும் அப்படிங்கிற சுகங்களும் அல்பசுகம் தானே அவள் விரும்பினது பாண்டுவரங்க சரணம் தானே இருந்தாலும் மனசுக்கு சமாதானம் இல்லை திரும்பி அங்கிருந்து வரார் கிருஷ்ண சர்மாவுக்குதான் பரமானுகூலமா போயிட்டாலே மனைவி அதனால வாசலை உட்கார்ந்து கொண்டு வெத்தலை பார்க்க போட்டு இருக்கிறார் அந்த கிருஷ்ண சர்மாக்க எனத்துக்கு சொல்லிடுவோம் நான் தானே எல்லா பண்ணினோம் அவங்க விஷயம் சொல்ல இனிமே சாத்தாதி காரியங்களை அவன் பண்ணட்டு சரம கைங்களை அவன் பண்ணட்ட வேண்டு நினைச்சு அப்பா அழுதுண்டே வருத்தப்பட்டுண்டே அப்பா ஏதோ அந்த குழந்தை பரமபத்தையா இருந்தா பண்டிகைபுரத்தை கிளம்பி வந்தா நீ அடிச்சு திருப்பி அழிச்சேண்டு போனேன் போயிட்டாப்பா போயிட்டாலா உள்ள இருக்காளே எங்க போயிட்டா போக விடுவேனானா இல்லப்பா உனக்கு தெரியாதா வந்துட்டா பண்டிகைபுரம் வந்துட்டா பண்டிதபுரம் வரல சாமி இங்கதானே இருக்கா அவளை கடுக்கிறது நீங்களாம் என்ன கோபிச்சுக்கூடாது நாங்க ஒண்ணு உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய தகன சம்ஸ்காரத்தை பண்ணிவிட்டோம் இனிமேல் முதல் நாள்லேருந்து ஆரம்பிச்சு செய்ய வேண்டிய சாத்த காரியங்களை இதை செய்யணும் சஞ்சாசை செய்யாத போனாப்போம் நாங்க விஷயத்தை சொல்லி வரோம் என்று சொன்னது உடனே உள்ள இருக்கா சுவாமி உள்ள இருக்கா சா இங்க எங்க போனாட்டு மறைஞ்சு வாசல ஓடித்தாங்க அவள் பண்டறிபுரத்திலேயே அடக்கம் ஆயிட்டா இங்க இருந்தாலே இந்த நிமிஷம் இங்க இருந்தாலே சாதுகளுக்கு புரிஞ்சுடு பகவானுடைய லீல அப்பா கிருஷ்ணசர்மானி நம்பாம இருந்தியப்பா பாண்டுரங்கன் தான் இந்த ரூபத்துல வின நாள் இருக்கிறான் அப்படி என்னது அருமை தெரியாதே என்னிடத்துல விளையாடினா நான் ஒரு நாஸ்திகன் என்னிடத்துலான்னு இப்ப கதர்றான் அவன் இப்படி ஒரு லீல பகவானுடைய லீலையில இதை மாற்றினால் இல்லாதபடியே பகவான் தன்னுடைய திருவடியில சேர்த்து நிட்டுனே இந்த சரித்திரம் முடியறது சக்குபாயினுடைய சரித்திரம் அதாவது சிப்பி சிற்றின்பங்களான லோக விஷயம் முக்கியம் பெரும்புமான பகவானுடைய சரணத்தை அடையிறது தான் முக்கியங்கிறத காண்பி சுட்டாள் சகூபாய் அப்படிங்கிறது முக்கியம்